பலவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன் பூமி பெரும் அதிர்ச்சியாக அதிர்ச்சி அடையும் போது இன்னும் பூமி தன் சுமைகளை வெளிப்படுத்தும் போது மேலும் மனிதன் அதற்கு என்ன நேர்ந்தது என்று கேட்கும் அந்நாளில் அது தன் செய்திகளை அறிவிக்கும் அவ்வாறு அறிவிக்குமாறு உம்முடைய ரப்பு அதற்கு வகி மூலம் அறிவித்ததனால் அந்நாளில் மக்கள் தங்கள் வினைகள் காண்பிக்கப்படும் பொருட்டு பல பிரிவினர்களாக பிரிந்து வருவார்கள் எனவே எவர் ஓர் அணு அளவு நன்மையை செய்திருந்தாலும் அதற்குரிய பலனை அவர் கண்டுகொள்வார் அன்றையும் எவன் ஓர் அணு அளவு தீமையை செய்திருந்தாலும் அதற்குரிய பலனையும் அவன் கண்டுகொள்வார்